வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து யாவும் அவன் கருவில் இருக்கும் விதிக்கப்பட்டதாகும் ஆனால் முன்னேற்றம் என்பது சுய முயற்சியாகும் ஆம் ஒருவனுடைய ஆயுள் கல்வி தொழில் செல்வநிலை யாவும் அவன் கருவில் இருக்கும் போதே விதிக்கப்பட்டதாகும் ஆனால் முன்னேற்றம் என்பது சுய முயற்சியாகும் என்கிறது சீன பழமொழி நன்றி வணக்கம்